நூற்றி எழுபத்தி எட்டு அலி ரதியாகும் கூறியதாவது அதிக உணர்ச்சியினால் ஏற்படும் கசிவு வெளியாகும் ஆடவனாக நான் இருந்தேன் இது பற்றி கேட்க வைக்கப்பட்டு மிகுனவர்களை நபிசல்லாகும் அலஹிவசல்லம் அவர்களிடத்தில் கேட்குமாறியே வினேன் அவர் அது பற்றி அவர்களிடம் வினவினார் அதற்காக உழு செய்வதுதான் கடமை குளிக்க வேண்டிய கட்டாயமில்லை என நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்